ஓம் பிரிஜாத்தாயை கபாணே ஜானாய கிருஷ்ணாய கீதாமீமத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் சாங்ய யோகத்தில் பதிமூணு ஸ்லோகம் வரைக்கும் அர்த்தம் பார்த்துருக்கோம் பதினாலாவது ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தம் சொல்கிறேன் மாத்திராஸ்பு கௌந்தேயா ஆகம அபாயினோ நித்யா தாம் ஸ்திதிஷஸ்வபாரத பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு துக்கத்தை அடியோட நீக்கிறதுக்கு பரம உபாயமான ஆத்மாவோட லக்ஷணங்களை சொல்லி ஆத்மாவோடய ஞானத்தை கொடுத்துட்டுருக்கார் அதில் ஆத்மா நித்யம் என்றும் ஆத்மா நிர்வீகாரம் அப்படின்னு ரெண்டு லக்ஷணத்தை புரிஞ்சுட்ருக்கோம் அதே சமயம் இந்த உடம்பு அனாத்மா அனித்தியம் என்றும் இது சவிகாரம் மாற்றங்களுக்கு உட்பட்டது என்றும் பார்த்துருக்கோம் இப்போ வரப்போகிற இந்த பதினாலு பதினஞ்சு ரெண்டு ஸ்லோகமும் அனாத்மாவோடய தர்மத்தை ஏற்றுக்கிறதுக்கு நாம் பழகணும்னு உபதேசம் பண்ணுறார் பகவான் அதாவது நம்ம சார்ந்து இந்த உடம்பு இருக்குது ஆத்மாவோட லக்ஷணங்கள் எல்லாம் புரிஞ்சதுனால இப்போ நான் ஆத்மானு புரிஞ்சுன்னுட்டோம்னு நினைக்கிறேன் நான் உடம்புக்குள்ளே இருக்கிற நித்தியமான நெருவிகாரமான சைத்தன்ய ஸ்வரூபம் சைத்தன்யம்னா உணர்வுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஸ்வரூபமாக நான் இருக்கேன் ஆனால் இந்த உடம்பு எப்போவுமே உலக வாழ்க்கையில் சம்பந்தப்படுறதுனால அதுக்கு மனசு இருக்கிறதுனால அதுக்கு அனுபவங்கள்லாம் ஏற்படுறது அந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கணும் எந்த ஒரு பாவனையோடு பார்க்கணுங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார் மாத்திரா கவுந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாகங்கிற வரியை இப்படி படிக்கணும் ஹே கௌந்தேய குந்தி புத்திரனே அர்ஜுனா ஸ்பருஷாக இந்திரிய விஷயங்களோடு சேர்ற இந்திரியங்கள் மனசுக்கு சுகதுக்கத்தை கொடுக்கத்தான் செய்யும் சுகதுக்கதாக இப்படி படிக்கணும் ஸ்பர்ஷாக மாத்திராக சீதோஷ்ண சுகதுக்கதாக விஷயங்களோடு சேர்ற இந்திரியங்கள் நமக்கு குளிரையும் உஷ்ணத்தையும் கொடுத்து சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கும் குளிர் சில சமயம் சுகமாக இருக்கும் சில சமயம் துக்கமாக இருக்கும் உஷ்ணமும் சில சமயம் சுகமாக இருக்கும் துக்கமாக இருக்கும் அதாவது இந்த உலக விஷயங்கள் ஒரு விஷயம் ஒரே சமயத்தில் சுகமாக இருக்காது ஒரு இன்னொரு காலத்தில் சுகமாக இருக்கும் ஒரு சமயத்தில் துக்கமாக இருந்தது இன்னொரு காலத்தில் சுகமாக மாறிடும் ஒரு விவஸ்தை இல்லாமல் இருக்குது எது சுகம் தரும் எது துக்கம் தரும் அப்படின்னு நம்மால் கரெக்டாக சொல்லிட முடியாது தெளிவாக சொல்லிட முடியாது ஒரு பையனுக்கு கஷ்டப்பட்டு மலையேறுறது அவன் சுகமாக நினைக்கிறான் சாதாரணமாக தரையில் நடந்து போகிறதே நிறைய பேருக்கு துக்கமாக இருக்கும் பொழுது ஒரு மலையேறுறது சுகமாக நினைக்கிறாங்கிற போது சுகதுக்கத்துக்கு ஒரு நிர்ணயமான ஒரு தன்மையை சொல்ல முடியறதில்லை பொதுவாக சாஸ்திரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு எத் இஷ்டம் தத் சுகம் எது அனிஷ்டம் தது துக்கம் எது நமக்கு பிடிக்குமோ அது சுகம் எது நமக்கு பிடிக்காதோ அது துக்கம் ஒரு காலத்தில் நமக்கு எது பிடிக்காமல் இருந்ததோ அது இன்னொரு காலத்தில் பிடிக்கிறது ஆகையினால வெளி விஷயங்களில் சுகம் இருக்குது துக்கம் இருக்குதுன்னு நம்மளால் தெளிவாக சொல்லிட முடியாது இன்பத் துன்பத்துக்கு காரணமான உலக விஷயங்களெல்லாம் இன்பத் துன்பத்தை ஏதோ ஒரு கோணத்தில் கொடுக்கும் இப்போ மூணு அம்சம் இருக்குது வெளியில் விஷயங்களும் இருக்குது நம்ம மனசும் இருக்குது நம்முடைய பாவனையும் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு சுகதுக்கம் ஏற்படுறது ஆனால் இந்த சுகதுக்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாது அவதார மூர்த்திகளே இந்த சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதாக நாம் புராணங்களில் படிக்கிறோம் இந்த பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்கிறோமே இன்பத் துன்பங்கள் லாப நஷ்டம் பிறகு இன்னும் நிறைய சொல்ல போகிறார் இதெல்லாம் நாம் ஏற்றுக்கிறதுக்கு பழகணும் அதைத்தான் ரெண்டாவது வரியில் சொல்கிறார் ஆகமா பாயினோ நித்யாகா தாம் ஸ்திதி ஷஸ்வ பாரத ஆகமாகனா அது வரும் அபாயினான்னால் அது போயிடும் அனித்யாக அதனால் அது அனித்யம் இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற சுகமும் துக்கமும் நிலையில்லாதது அது ஒன்றும் பெர்மனண்ட்டு கிடையாது இந்த உலகத்தில் எந்த சுகமும் பர்மனண்ட்டு கிடையாது நிலச்சது கிடையாது எந்த துக்கமும் நிலைச்சது கிடையாது கொஞ்சம் காலம் கூடலாம் குறையலாமே தவிர சுகதுக்கம் வரும் போகும் அதனால அது அனித்தியமானது அதை பொறுத்துக்குத்தான் வணுங்குற தான் ஸ்திதிஷஸ்வ அதை ஏற்றுக்கிறதுக்கு பழகணும் நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம் துக்கத்தை நீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உபாயத்தை தேடுறோம் சுகத்தை அடைகிறதுக்கும் ஏதாவது உபாயத்தை தேடுறோம் ஆத்ம இருக்க விரும்புகிறவன் ஆத்ம இருக்க விரும்புகிறவன் தர்மமான முறையில் சுகதுக்கிவருத்திக்கு பிரயத்தனம் பண்ணினாலும் அந்த சுகதுக்கம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அதை ஏற்றுக்கிறது தான் உத்தமமான குணம் வாழ்க்கையில் நமக்கு எத்தனை புண்ணிய பாபம் இருக்கோ அதுக்கு தகுந்த சுகதுக்கம் இருக்குன்னு பல கோணங்களில் பல சாஸ்திரங்களில் படிச்சுருக்கோம் அதெல்லாம் இங்கே புண்ணிய பாபத்தை பற்றி சொல்லாட்டாலும் பகவான் இங்கே என்ன சொல்கிறார் இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களோட சம்பந்தம் வைக்கிற போது குளிர் தெரியும் சூடு தெரியும் அதே மாதிரி அதனால் சுகதுக்கமும் தெரியத்தான் தெரியும் ஆனால் அது வரும் போகும் அது நிலை இல்லாதது நிலையில்லாததை குறித்து ஏன் கவலைப்படணும் ஆகையினால் அதை பொறுத்துக்கிறதுக்கு பழகிக்கோ ஆத்மாவோட கோணத்தில் சுகதுக்கம் கிடையாது அனாத்மாவோடய திருஷ்டியில் சுகதுக்கம் தவிர்க்க முடியாது அனவாய்டபுள் எனவே அதை பொறுத்துக்கிறதுக்கான சக்தியை வளர்த்துக்கோ இதுக்கு பேர் திதிக்ஷான்னு பேர் பகவான் இந்த ஸ்லோகத்தில் அனாத்மா அவனுடைய தர்மங்களை ஏற்றுக்கிறதுக்கு பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் உபதேசம் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்லோகங்களில் இன்னும் இதை பற்றின தெளிவான அம்சங்கள்லாம் அமையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய இந்த உபதேசத்தை மனசில் வாங்கிட்டு வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற இருமைகள் இந்த பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் எல்லாம் எந்த பாவனையோடு நம்ம ஏற்றுக்கணும் அறிவு பூர்வமாக புத்திபூர்வமாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை வளர்த்துக்கணும் அதுதான் நமக்கு மனோபலத்தை கொடுக்கும் பகவான் மனோபலத்தை கொடுக்கறதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி உங்கள் எல்லாரையும் மனசார வாழ்த்துறேன் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்